எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராகிய ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு ஃபர்ஸ்ட் டு காட் முதலாவது கர்த்திருக்கு வாசிக்க வேண்டிய பகுதி மல்கியா மூன்றாம் அத்தியாயம் முதல் பன்னிரெண்டு வசனங்கள் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்த சொல்லுகிறார் ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார் அவர் புடமுடுகிறவனுடைய அக்கனியைப் போலவும் வண்ணானுடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்திய வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூன்யக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்கிறவர்களுக்கும் வரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோவின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஆட்கள் தொடங்கி என் கற்றலைகளை கை அவைகளை விட்டு விலகி போனீர்கள் என்னிடத்திற்கு திரும்புங்கள் அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள் மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலேயுமே வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தில் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் உங்களை ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வர்ஷிக்க அதினால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்து சொல்கிறார் இன்றைய மனப்பாட வசனம் இரண்டு குருந்தியர் ஒன்பது ஏழு பின்பகுதி உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கடவுள் பிரியமாயிருக்கிறார் இருக்கிறார். God loves கேர்ஃபுல் cheerful giver. தசமபாகம் கட்டாயமா என்று பலரும் கேட்பது நன்றி இல்லாத இருதயத்தின் வெளிப்பாடு தானே அன்றி வேறல்ல கடவுள் நம்மீது பொழிந்துள்ள நன்மைகளுக்கு அவருக்கு நன்றியாகவும் மகிமையாகவும் பத்தில் ஒன்றுக்கும் குறைவாய் நாம் அவருக்கு கொடுக்கலாகுமோ தசமமாக சட்டம் என்று ஒன்று இல்லாதிருக்கையிலேயே ஆபரகாம் பத்தில் ஒன்றை கொடுத்தான் அவனை ஆசிர்வதித்த மெல்கி அவன் அந்த காணிக்கையை கொடுத்தான் நன்றியால் நிரம்பி தானாகவே அப்படி செய்தான் வாலண்டி அப்படியே யாக்கோபம் ஆண்டவரை பார்த்து இறைவா நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம செலுத்துவேன் என்று தானாகவே சொல்லி பெத்தேலிலே பொருத்தனை பண்ணி கொண்டான் இஸ்ரேவேல் ஒரு தனி நாடான போது இவ்விதமான தன்னார்வ செயல் அவர்களுக்கு சட்டமாக கொடுக்கப்பட்டது லேவியராகம் இருபத்தி ஏழு முப்பதாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் நாட்டில் உள்ள நிலத்தின் வித்திலும் மரங்களின் கனியிலும் தசம எல்லாம் கர்த்தருக்கு உரியது அது கர்த்தருக்கு பரசுத்தமானது என்று ஆண்டவர் கட்டளையிட்டார் இயேசுவின் நாட்களில் இருந்த பரிசுகளும் வேதபாரகருமோ புதினா சோம்பு சீரகம் இவை எல்லாவற்றிலும் கூட பத்தில் ஒன்று கொடுத்துவிட்டு நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையுமோ விட்டுவிட்டார் எனவேதான் இயேசு தசவபாகம் செலுத்தும் பொழுது அன்பை விட்டுவிடக்கூடாது என்று அவர்களுக்கு போதித்தார் இதையும் செய்ய வேண்டும் அதையும் விடாதிருக்க வேண்டும் என்று மத்திய இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றிலே அழித்து கூறினார் கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு அதாவது ஆப்டர் த டெத் கிறிஸ்துவின் இறப்புக்கு பின்னர் தான் புதிய உடன்படிக்கை அமுலுக்கு வருகிறது புதிய உடன்படிக்கையில் தசம குறித்த சட்ட எதுவும் இல்லை புதிய உடன்படிக்கையானது மேலான பெட்டர் கவனன் மேலான உடன்படிக்கையாய் இருப்பதால் கொடுப்பதை குறித்து அதிலே மேலான முறைகள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன எடுத்துக்காட்டாக இரண்டு குருந்தியர் ஒன்பது ஏழிலே இப்படி வாசிக்கிறோம் அவனவன் விசனமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க உற்சாகமாய் கொடுக்கிறவன் இங்கே சட்டம் வரவில்லை உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் அது மட்டுமல்ல இரண்டு குருந்தியர் எட்டாமத்திய இரண்டாம் வசனத்திலே அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரத்திரம் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் முந்தி பார்த்தோம் உற்சாகமாய் இப்பொழுது உதாரத்துவமாய் லிபரல் கிவிங் கியர்ஃபுல் கிவிங் அப்படியே ரெண்டு குறைந்த எட்டு மூன்றிலே மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் சாக்ரிபிஷியல் லேவ்இஷ் கிவிங் கொடுப்பதற்கு தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் எனவே தசமபாகம் என்பது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இன்று ஒரு துவக்க கட்டமாக ஒரு துவக்க ஒழுங்காக இருக்கலாம் ஆனால் அதிலே நாம் வளர்ந்து கொண்டே போக வேண்டும் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அந்த இரண்டு காசை கூட அந்த விதவை கொடுத்து விட்டால் ஏசு என்ன சொன்னார் மற்ற எல்லாரையும் காட்டிலும் இவள் தான் அதிகமாக போட்ட அதாவது நாம் எவ்வளவு காணிக்கை கொடுக்குறோம் அல்ல நாம் எவ்வளவு நமக்கென்று வைத்துக் கொள்கிறோம் என்பதை வைத்தே ஆண்டவர் கொடுப்பதனுடைய அளவை அவர் நிர்ணயிக்கிறார் அதேவிதமாக அந்த பெண்மணி தான் சேர்த்து வைத்திருந்த எல்லாவற்றையும் ஆண்டுடைய பாதத்திலே அந்த பரிமள தைலம் அவ்வளோ விலை அப்படியே ஆண்டுடைய பாதத்திலே கொட்டிவிட்டார் இருவரையும் இயேசு எவ்வளவாய் பாராட்டினார் என்று பத்தில் ஒன்றில் இருந்து பத்தில் பத்துக்கு செல்வது கிறிஸ்தவ வாழ்வின் வளர்ச்சியில் ஒரு அம்சமாகும் அதாவது வீ மஸ்ட் க்ரோ ஃப்ரம் டைத் டு டோட்டல் தாட்ஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் கிறிஸ்டின் க்ரோத் அண்ட் மெச்சுரிட்டி பத்தில் ஒன்றை கூட தேவனுக்கு கூடாதவர்களை திருவசனம் திருமறை மறைநூல் திருடர்கள் என்று அழைக்கிறது இவ்வாண்டின் இரண்டாம் பகுதியின் முதல் நாளிலே நாம் இன்று நுழைந்துள்ளோம் இதுவரை உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆண்டவருக்கென்று உங்கள் வருமானத்திலிருந்து பத்தில் ஒன்றையாவது எடுத்து வைக்கும் பழக்கம் உங்களுக்கு இல்லையேல் இன்றே பெரிய மாணவர்களே அதை துவங்குங்கள் சம்பளம் வாங்கியதும் உடனே செலவழிக்க தொடங்காமல் ஆண்டவருக்கு முன் குடும்பமாக முழங்காலிட்டு நன்றி செலுத்தி விட்டு அவருக்கு ஒரேதை தனியாக எடுத்து வைத்து விட்டு பின்பு நீங்கள் உங்கள் மற்ற செலவினங்களுக்குள்ளே கடந்து செல்லுங்கள் இது ஒரு ஆரோக்கியமான பழக்கம் இன்றே அப்படி செய்ய துவங்குங்கள் துவங்குவீர்களா இது உங்கள் வாழ்க்கையை புரட்சிகரமாக அது மாற்றிவிடும் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கடவுள் பிரியமாயிருக்கிறார் முதலாவது கர்த்தருக்கு ஜெபிப்போம் நல்லாண்டு இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உண்மை சோத்திருக்கிறோம் ஓர் ஆண்டின் பாதியை முடித்து இரண்டாம் பகுதியினுடைய முதல் நாளுக்குள்ளே இன்று நுழைய கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய ஒழுங்காகிய உமக்கென்று தாராளமாய் உற்சாகமாய் தியாகமாய் கொடுக்கிற இந்த பிரசுத்தமான ஆசிர்வாதமான பழக்கத்திற்குள்ளே இன்று கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்ததற்கு மேலும்கு அதிகமாக நாங்கள் ஒருபோதும் கொடுக்க முடியாது கொடுக்க கொடுக்க கொடுக்க அது எங்களை பாதிக்கும் வரை கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராகி நாமத்தில் விதாவே ஆமேன்